उन्मान प्रमाणवा महान சாஸ்திர துஷ்டகா அர்த்த துஷ்ட பிரயோஜனம் அதாவது சாஸ்திரத்தினுடைய இப்பவே தெரியக்கூடிய திருஷ்டமான பிரயோஜனம் என்னன்னு கேட்டா கர்ம இந்த கர்மாவை செய்வ செய்ய வேண்டிய கர்மாவை போதிக்கிறது சாஸ்திரத்தினுடைய பிரயோஜனம் இது ஒரு உபலட்சணம் இதை வேண்டாயத்தை போதிக்கிறது அவருடைய பிரயோஜனம் தான் வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து நிவர்த்தி பண்ணிடுவோம் வேண்டாம்னு நிரூபிப்போம் இது சாதரபாரத்தை சொல்லியிருக்கு மாத்திரம் இல்ல சூத்ர சாபர பாக்கியத்துல இன்னொரு இடத்துல இந்த விதிக்கு சோதனா அப்படின்றது சாஸ்திரம் தோதனா இதெல்லாம் பரியாயமானு சொல்றோம் சோதனா லட்சணம் சோதனானா என்ன சோதனையுக்கு பிரியாயா பிரவர்த்தகம் வச்சனும் ஒரு கீழே செய் இதை செய் பிரவிறியை ஏற்படுத்தக்கூடிய வச்சனத்தை சொல்றது அதை தான் சொல்றது சாபர பாக்கியமே இல்லை उपदेश विजिवाक्य उपदेश शब्द विजिवाक्यवा धर्म से बोधकर धर्म कर சூத்திர சொல்லிருக்காரு அது மாத்திரம் இல்ல சூத்திரக்காரர் இன்னொரு பல அசவாத வாக்கியங்கள்லாம் இருக்கு விதிவாக்கியம் இதை செய் இதை செய்யாது வாக்கியம் இதை செய்யாதேன்னு சொல்லி கொடுத்துருக்கு அது பக்கத்துல இருக்கிற வாக்கியங்கள்லாம் இதை செய்யாதுன்னு சொல்லும்படியாக இல்ல பல விதமான ஸ்தோத்திரத்தையோ நிந்தையோ சொல்லக்கூடிய வாக்கியங்களாக இருக்கு இந்த வாக்கியங்கள் எல்லாம் தனியாக வச்சு அதாவது விதி விஷேக வாக்கியத்தை வாக்கு வாக்கியங்கள் எல்லாம் இருக்கு தனியாக வச்சு அதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு நினைக்காலே இந்த அர்த்தவாத வாக்கியங்கள்லாம் விதி விஷேக வாக்கியங்களோடு சேர்த்து வரும் அதோட சேர்த்து சேர்த்து மொத்தமா அர்த்தத்தை பார்க்கணும் இப்படி இருக்கிறதுனாலே இந்த காரியத்தை நம்ம செய்யணும் இப்படி இருக்கிறதுனால இந்த மாதிரி ரொம்ப மோசமா கொடுக்கூடியதாக இருக்கிறதுனாலே இந்த காரியங்களை சொல்லக்கூடாது பூதானா சிங்கபரமான வாக்கியம் பூத சப்தத்துக்கு சிங்கம் காரியம் பூதம்னு ரெண்டு காரியங்கிறது இதை செய்யாதுன்னு சொல்லக்கூடிய வாக்கியம் பூத்தத்தை சொல்லக்கூடிய வாக்கியங்கள் நாம் அர்த்தவாத வாக்கியங்கள்லாம் இருக்கும் இல்லையா இந்த வாக்கியத்தை எல்லாம் கிரியார்க்கேனா காரியபர வாக்கியத்தோட சேர்த்துக்கணும் சேர்த்துட்டா தான் அதுதார்த்தம் अभी आत्मपते अगर विषय विशेष प्रवर्त புகஸ்தித் விஷய விசேஷா நிவர்த்த அர்த்தம் சாஸ்திரத்துக்கு பிரயோஜனம் அர்த்தம் தான் பிரயோஜனம் சாஸ்திரத்துடைய பிரயோஜனம் என்ன புருஷனை ஏதாவது ஒரு சில விஷயங்கள்ல பிரவருத்தி பண்ணி வைக்கிறது சொல்லி சில விஷயங்கள்லேருந்து இவனை நிவத்தி பண்ணி வைக்கிறது இது ரெண்டும் தான் சாஸ்திரத்துக்கு பிரயோஜனம் மூணாவது பிரயோஜனம் ஆகையான ஆத்மஸ்வரூபத்தை போதிச்சு இந்த பிரயோஜனத்தை கொடுக்கறது சொல்ல முடியாது உபயுக்தம் இப்ப சர்வ வேத சாதனைகளும் அதோட செய்திருக்கிறது இப்படி இருக்கிறதுனாலே சாமானிய வேதாந்தான சதைவர்த்தவர்க்கம் சார் வேதாந்தம் கூட விதிபரமாகத்தான் சொல்லுனா अति विधिपेर्गकाम अग्नि कााम अग्निहोत्रा विजीये अमृतत्वका ब्रह्मज्ञान विजीयत युक्त स्वर्ग फलते अपेक्षक आना पलते समादे अ இந்த அக்னிபோத்திரம் பண்ணு லட்சி பௌத்தமாக பண்ணு ரெண்டு சாதனங்கள் மூலமாக நீங்க உங்களுக்கு அதிருஷ்டமான அடையலாம் அப்படின்னு சொல்றது இல்லையா அது அதாவது யசார்த்தமான சாதனத்தை தான் சொல்லிக் கொடுக்குறது அதே மாதிரி அமிர்தத்துவ காமத்த அமிர்தத்துவம் மரணம் தனக்கு மரணம் இல்லாமல் ஆகணும் கொடுத்துறது மரணம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு ஒருத்தன் நினைச்சானே ஆனால் அவனுக்கு என்ன சாதனம் கிரம ஞானம் சாதனம் அது விஜயதேன்னு சொன்னதுனால இந்த ஜானம் உபாசன ஆகுதுங்கிறது புருஷ தந்திரம் அதனால அது விதிக்கு விஷயமாக முடியாது விஜயதேன்னு சொன்னதுனால பிரம்ம ஜான சந்திரத்துக்கு உபாசனம் அர்த்தம் விதி யுத்தம் இப்போ சித்தாந்த பட்சத்திலேருந்து ஆட்சேபிக்க நீங்க புதுசா இந்த ஆட்சேபத்தை கலந்து கொள்றாரு மாதிரி நீங்க சொல்றது बदलिया बेदांत पक्षी वैरक्ष மிக பூதம் நித்து நிறுவனத்தம் பிரம்ம வித்தியாசம் இது தர்மகாண்ட சொல்லக்கூடிய விஷயம் வெறும் தெரிஞ்சிட்டால் மாற்றம் புருஷாஸ்திரிட்டு அனுஷ்டானம் பண்ண வேண்டியதாக இருக்குமில்லை அனுஷ்டானங்கள் சொல்லக்கூடிய விஷயமோ வேதாந்தத்துல சொல்லக்கூடிய விஷயமோ சித்த பிரம்மஸ்வரூபமாக இருக்கிறார்கள் சாத்தியம் இல்லை இது செய்ய புதுசா உண்டாக்க வேண்டிய அவசியம் இல்லையே இந்த வித்தியாசம் இருக்குன்னு சொன்னோம் சரி அந்த வித்தியாசத்தினால என்ன ஆகும் தர்மஜான பல அனுஷ்டான விலட்சணம் எப்ப கர்மகாண்டும் வேதாந்த விஷயமும் வித்தியாசமாக இருக்கோ அப்ப இது ரெண்டுமே உள்ள வித்தியாசமாக இருக்கணும் இல்லையா அந்த அனுஷ்டானம் பண்ணி பலத்தை சம்பாதிக்கணும் இங்க வெறும் ஞான மாத்திரத்தால பலத்தை சம்பாதிக்கணும்னு வித்தியாசமாக இருக்கணுமே அது பலம் கூட திருப்பி இனியும் விதின்னு சொன்னா இது கூட கர்மகாண்டத்திலே விஷயங்க இருக்கும் ஏன்டாச்சுன்னா அப்போ வித்தியாசப்படுறதுக்கு விஜய வித்தியாசமோ பல வித்தியாசமோ சொல்றதுனாலே இந்த இடத்துல விதி இல்லை வேதாந்தங்கள்ல விதி கிடையாது கேள்வி பதில் சொல்றார் நாரகி ஏகம் கவிதும் சொன்ன சொல்லலேன்னு சொல்ல சொன்னது தப்புன்னு சொல்றேன் இது சொன்னது தப்பு நீங்க பாருங்க ஆத்மஸ்வரூபத்தை போதிக்கக்கூடிய வாக்கியத்திலேயே விதி சிரவணம் இருக்கு அங்கே விதி ஆத்மாவா அரே திரஷ்டா அது போட்டிருக்காரு சவுக்கத்தியுமில்லையா அந்தவியகா மன்னனம் சிரவணம் செய்ய வேண்டும் அப்படின்னு தானே இருக்கேன் சிரவணத்தை செய்ய அதை செய்யும் செய்ய சொல்றேன் நீங்க விதியே இல்லை ஆத்ம வேதாந்தத்திலே இல்லை அப்படின்னு சொல்றது அதனால நீங்க சொல்றது செய்யும் இல்லை ஆட்சியை காரியுக்த தெய்வம் பிரம்ம பிரதிபாத்தியமான ஒரு விதி இருக்கு இந்த விதிக்கு விஷயமாக தான் பிரம்மஸ்வரூபத்தை சொல்லிடுது எப்படி இருக்குமாவா அரே திரஷ்டியா திரஷ்டியகாங்க வீண் கேட்க முடியும் நம்ம இதுல எப்படின்னா திரஷ்டியகாங்கிறது ஒரு ஃபலம் திரஷ்டியா தரிசனம் அது விதிக்கு விஷயமாக முடியாது அந்த சவிய பிரத்யத்தை ஒதுக்கிட வேண்டியது தரிசனம் திரஷ்டியா தரிசன அருகா அதாவது என்ன அர்த்தம்னா அருகாக்கே பார்க்கறதுக்கு யோகியமானது என்ன அதாவது பார்க்க வேண்டியது என்னன்னு சொன்னா ஆத்மா ஆத்மைய திரஷ்டவியா பாக்கியெல்லாம் பார்க்க வேண்டியது பார்க்கறதுக்கு வேண்டிய யோகியதை உள்ளதை பார்க்கணும்னு சொன்னா இதைதான் பார்க்கணும் அப்படிங்கிற ஆத்மா ஏவ திரஷ்டவியா அப்படியானாலும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா வேளாண் கேட்டார் அப்படின்னு சொல்றது நம்ம அவர் என்ன பண்ணிட்டார் விதி இருக்கு அதே மாதிரிதவியா இனியெல்லாம் விஜாத்தவிய கவிய கவிய எல்லா இடத்துலையும் இருக்கு ஆத்மீத்தேவன் உபாசீத வெளி பிரச்சனை ஆத்மானமே லோகம் உபாசீத இப்படி என்ன வெளிவே பிரசத்தமா இருக்கிறது விதி வேகாந்தத்தை இல்லையே எப்படி சொல்றது பிரம்மவேக பிரம்மிபதி இது என்ன சொல்லிருக்கு நீங்க பிரம்மஸ்வரூபத்தை நீ தெரிஞ்சின்ற தெரிஞ்ச தெரிந்து கொண்டால் அதுக்கு பலம் என்ன நீயே பிரம்மஸ்வரூபத்தை அடையலாம் பிரம்மிப பவதி தெரிஞ்சின்றா தான் பலம் பிரம்ம பவதி இத்தியாதி விஞ்ஞானிகள் பசு இவ்வளவு விஞ்ஞானங்கள் இருக்கு இப்ப இதெல்லாம் பார்த்துட்டு நாங்க யோசிக்கிறோம் ஆத்மாவை உபாசனம் பண்ண சொல்லிடுச்சு ஆத்மாவை செல்பது சொல்லிருச்சு அப்படியான அந்த ஆத்மான என்ன அப்படின்னு வித்யாசம் உபாசனம் பண்ணும் இதை உபாசனம் பண்ணும் ஆத்மாவை உபாசனம் பண்ணும் அது என்னது அந்த ஆத்மானது என்ன அப்படின்னு வித்யாசம் வரும்போது அப்ப சொல்லி கொடுக்குறாங்க தஸ்வசமர்ப்பணே வேதாந்தேதம் அது ஆத்மஸ்வையும் ப்ரமஸ்வையும் போதிக்கிறது நித்திருத்தமுகஸ்வாவானம்மாயா ஆத்மஸ்வையோஸ்வத்தோடு சகல வாக்கேகஸ்வரூபோரு உபாசன ஆஹ் சுதந்திரமா இங்க இது தெரிஞ்சு கேட்டால நமக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது இப்படி தெரியுது உபாசன பண்ண தான் மோஷம் பண்ணும் சதுபாசன ஆட்சியா திருஷ்டா அதிருஷ்டம் உபாசனம் பண்ணம் இது உபாசனம் தான் மோஷம் பண்ணி சாஸ்திரம் தான் பிரமாணம் கேள்வியே வேதம் அதனால சாஸ்திர திருஷ்டம் பலன்விஷ்யம் அதுவும் அதிர்ஷ்டம்னு சொல்லிவிட்டா நமக்கு திருஷ்டசலம் அதிர்ஷ்டப்படுது அதிர்ஷ்டமான சமயத்துல வரணும் ஆனா மோஷங்கிறது ஒண்ணு உத்தியோகம் அப்படின்னு இவா சொல்றா மோஷா பலம் சொல்லிட்டு இவ்வளவு சிரமப்படுவானே கூட சொல்லிருக்கேன் ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்ட அதான் அந்த விதியை கேட்குன்னா வாக்குப் பிராமானத்தை வர முடியாது இந்த வார்த்தைகள் எல்லாம் உபாசிக்கிறேன்னு எங்க இருக்கோ அதற்கு கொண்டு போய் சேர்த்து விடுறாங்க சேர்த்து விடுறதுக்கு காரணம் கர்த்தவிய விதி அனனு பிரவேசே இது செய் சொல்றது விதி இந்த விதியோடு இந்த வேதாந்தம் சம்பந்தப்படலன்னு சொன்னாலும் அப்ப என்ன ஆகும் வஸ்துமாத்திர கதமே ஆன உபாதான அசம்பாது சப்தம் வசுமதி ராஜா தூகச்சதி இத்தியாதி வாக்குவது வேதாந்த வாக்கியமே வச்சா வேதாந்த வாக்கியங்களுக்கு ஒரு ஆணர் சத்தியம் வயிற்றம் நிஷ்பிரயோஜனம் ஆயிடும் பிரயோஜனமே இல்லாத வாக்குமாயிடும் என்ன பிரயோஜனம் இல்லாத எப்படி ஆகும் சப்தம் தீபா வசுமதி இந்த பூமியில ஏழு தீபங்களோட தோழினது இந்த பூமந்தலம் அப்படின்னு சொன்னாங்க என்ன அவ்வளவுதான் அதை கேட்டுன்னு தெரியாமல் இருக்க வேண்டியது ராஜா அதோ அதோ ராஜா போகிறா அப்படின்னா அதோட நம்ம செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை என்ன செய்ய இந்த வாக்கியத்தை கேட்டு என்ன பிரயோஜனம்னு கேட்டால் என்ன நம்ம சொல்லுவோம் இதை தெரியண்டிய இதனால உனக்கு என்ன லாபம் இருக்குது அப்படின்னு ஏன்னா ஆரமும் உபாதாரமும் ரெண்டும் இல்லை கொஸ்து மாதத்துற கட்டணம் எடுத்து ராஜா போகிறார் போய் பாரு உனக்கு ஏதாவது லாபம் வரும் அப்படின்னு சொன்னால் அப்போ சரி அப்போ இது வாக்கைக்கு சேஷமா இருக்குது நீ போயிரு அந்த கலக்க சம்பாதிபத்தை வேதாந்த வாசங்கள் அப்பேற்பட்டதாக இருக்க முடியாது அது வந்து ஒரு விஜயஸ்வரூகத்தாகத்தான் இருந்தாரு அப்ப கேட்டான் வஸ்து சுரூபத்தை மாத்திரம் சொல்லி கொடுத்தா பிரயோஜனமே இல்லைன்னு சொல்றது தற்போது கொஞ்சம் ரஜுவ பாம்புன்னு பார்த்து பயந்து எடுத்து அவன் கிட்ட இது பாம்பு இல்லாப்பா இது ரஜு தான் அப்படின்னு சொன்னான் அவனுக்கு அந்த வாக்கியத்தினாலும் சாப்பு கோஷம் வந்ததுனாலே பிரயோஜனம் திருஷ்ட பிரயோஜனம் அவனுடைய பயனிவர்த்தி பிரயோஜனங்களுக்கு இதுவரையும் அந்த பாம்புன்னு சொல்லி ரொம்ப இருந்தவன் அது பாம்பு இல்லையேன்னு தெரிஞ்ச உடனே பய பயனிவர்த்தி ரூபத்தை அவனே அனுபவிக்கிறானே ஒண்ணும் பண்ணல அவன் இப்ப எடுத்து சொன்னானா பிரவர்த்தியோ நிவர்த்தியோ எதுவுமே வரல அந்த ஞானமா இருக்கும்போது நீ சம்சாரியே இல்லை நித்துசு புத்தாவம் பிரம்மாசி அப்படின்னு அங்கே உபேசம் பண்ணினா உடனே நமக்கு துத்தங்கு வரணுமே அந்த பிரயோஜனம் இருக்கே நமக்கு ஏற்ப ஆரோகணம் பண்ணி இருக்கக்கூடிய दुखसुखम हमें क्षण निवृत्ति वर्धे प्रोचनमेंट लय अभी सिद्धांतपक्ष ज्यादा ननु वस्तुमात्रकु ना सर्प इत्याद्रांतिजनितीतिवर्तन अर्थवस्तुम दृष्टि तथा यहां असंसारी आत्मवस्तकथन நாம வேற விதமா புரிஞ்சுட்டு சிரவப்பட்டு இருக்கோம் இந்த சாந்தியை நிறுத்தி பண்றது நிறுத்தி பண்ணியாச்சுன்னா அதுவே பெரிய பலம் நம்மளுடைய துக்க நிவர்த்தி ஏற்பட்டுது சொல்லலாமே சொல்றா நீ சொன்ன திருஷ்டத்துக்கு நான் ஒத்து சொல்றேன் ஆனா ஒத்து பாத்தீங்க சிறப்பகிறது சொன்னா உடனே பயம் ஒத்து போறதுன்றது ஒத்துக்கிறேன் ஏன்னா போடுது பாக்குறேன் ஆனால் கேட்டது கேட்டவனுக்கு துக்கம் போகுதா இல்லை பழைய பிடித்து அப்படியா என்னதுதான் எதி ரஜுஸ்வரூபசிரவணே இவ சர்வகிராந்தி பிரம்மஸ்வரூபசிரவணம் மாத்திரே என்ன நிவர்த்தியும் பிரம்மாசியும் வேதாவாசிரம் படித்தவனையே புரியல என்ன சொல்றதுன்னு புரியலையா புரியுது ஆனா நம்மளுடைய அந்த வரலையே ாலும்மக்கு அவருடையம் ஒண்ணுமே தெரியலையே அதனால மாதிரி இல்லை அந்த சர்ப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி உடனே பிரயோஜனம் இருக்கு இங்கே இதை தெரிஞ்சாலும் பிரயோஜனம் இல்லை ஆனா இந்த வேத வாக்கியங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லலாமோ அதனால நான் என்ன பண்ணேன்னு ஒரு விதியோட சேர்த்துட்டேன் இப்படி தெரிஞ்செண்டு தெரிகின்றதுன்னா ஒன்னும் பிரயோஜனமே இல்ல நவம்பர் மாசத்துக்கு தெரிஞ்சா பிரயோஜனம் இல்லை அப்படி தெரிஞ்செண்டு உபாகணம் செய்யணும் உபாசனம் பண்ணீங்கன்னா சொல்லணும் அதுக்காக இந்த வாக்கியங்கள் எல்லாம் தனியா விடாமல் இந்த உபாசனையோட சேர்த்து நது நிவர்த்ததே ஸ்ருத பிரம்மணும் அது யசாபூர்வம் சுகது தர்ம தரிசனா நிறைய வேதாந்தம் வாட்சியாதுமதம் பிரம்ம ஏனா ஆனால் பழைய படிக்க யசாபூர்வம் படிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி சுகது சம்சாரி தர்மங்கள் இருக்குதோ படித்தது அப்புறமும் அதே மாதிரி சம்சார துக்கா சுகது இருக்கிறதுனால படித்ததினால வந்த தியானம் பிரயோஜனம் இல்லை அதுக்கப்புறம் ஏதோ பண்ண வேண்டியது பாக்கி இருக்குன்னு தெரியவில்லை அது மாதிரமே சோத்தவியோ மந்தியோ நிமித்தியரோ மனநித் விசிலேஷன வேதனை வெறும் ஜானமாத்திர கால மோட்சம் வரும் கட்ட வேதனை உத்துல அப்படின்னு தான் தெரியல ஜன வேதாந்திரவணம் சொன்னதுன்னு சொன்னால் விசாரம் தானே வெறும் காதால கேட்கறது இல்லை காதால கேட்கறதுங்கிறவணால் வேற சிரவணம் அது சப்தசிரவணமாகும் இந்த ஆத்மான சோதனா ஆத்மாவை சிரவணம் பண்ணது அப்படின்னா விசாரம் பண்ணி ஆத்மாவை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் சுழசிரவணம் அதுக்காக வேதானந்தம் படிச்சு சிரமப்பட்டு என்ன சொல்றது வேதானந்தம் அப்படிங்கிறதுக்காக சிரமப்படுறது இருக்கு விசாரம் பண்றது அதுதான் சிரவணம்னு சொல்றது அப்படி விசாரம் பண்ணியாச்சுன்னா நிச்சயமா அவனுக்கு வேதானந்த அர்த்தம் புரிதே ஆகணும் அப்படின்னா வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் அவன் எக்க மனநம் வித்தியாசங்கள் என்ன தோத்தவியான்னு சொல்லி அங்க சிரவணம் பண்ணி முடிச்சாச்சின்னா அதுக்கப்புறம் அவன் தான் ஞானி ஆயாச்சே இல்லாத சிரவணமே அவன் முடியலேன்னு ஆச்சு வேதாந்த வாக்கியத்துடைய அர்த்தத்தை அவன் கொடுக்கது முடியல அப்படின்னு சொன்னால் அவர் மரணம் பண்ண முடியும் வேதாந்தம் இதுதான் சொல்றதுன்னு எப்ப தீர்மானம் ஆயிடுமோ அதுக்கு அப்புறம்தான் அந்த விஷயத்துல அவன் மரணம் பண்ண முடியும் சொந்த யுக்திகளை தான் அவங்க சிந்தனம் பண்ண முடியும் வேதாந்தன் சொல்றது தீர்மானமே ஆக்சுன்னா அவள் மரணம் பண்ண முடியும் எப்ப விதி பண்ண முடியும் ஆகையாது நிச்சயமான வேதாந்தார்த்தம் புரிஞ்சிருக்கு அந்த தியானம் வந்திருக்கு ஒத்துலே ஆகணும் அப்படியானால் தியானம் வந்ததுக்கு அப்புறமும் மனநம்னு ஒண்ணு பன்னிரெண்டு வாக்கை இருக்கு விதித்தியாசம்னு ஒண்ணு பன்னிரெண்டு வாக்கை இருக்கு அதை பண்ண சொல்லக் கொடுக்கறது சொல்லி இதனாலேயே என்ன தெரியல தியானத்தினால பிரயோஜனம் இல்லை பெரும் ஜானத்தினால மோட்சம் வரும்படியும் சொல்ல முடியாது श्रवणोत्तर काोहोण मनो मनोहो प्रतिपतिषय शास्त्र प्रमाण गव्यम ना सो आत्मस्वरूप दूर बोधिका वास्तवें उपासन बोध आचार्य अब கொஞ்சம் குறவு சித்தாந்தியை விட கிட்டத்தட்ட சித்தாந்தி ஆனா இது ஒண்ணு இருக்குன்னு ஒத்துறாரு ஏதாந்தாலும் சொல்லிக் அதுக்கு மேல ஒரு உபாரணையை சேர்த்து விடுறாரு அவ்வளவுதான் இதனால பெரிய ஆபத்து ஒன்றும் அதனால சாந்திக்காரர் இப்படி சொல்றவாட ஆச்சாரிய தேசிய சித்தாந்திகளை ஆச்சாரியாக அப்படின்னு சொல்வாரு இவா ஆச்சாரியம் கொஞ்சம் குறவு அதனால ஆச்சாரிய தேசிய கிட்டத்தட்ட அந்த பதவிக்கு கொண்டவா சாா் சம்பாத்தி எப்படி